ஸ்ரீதட்சிணா மூதேஷி கேந்திரம் சூத்திரம் யேஷி கம்மா இருபத்தி ரெண்டாவது பாடல் அதுதான் எப்படி எந்திரா அநி ஜீவர பொதுபான சுழுத்தி போல பொருந்தும் வியந்தில் இது காலதத்துவப்பேர் ஈசனுட்பார்வையாலே முதுமூலஸ்வாவம் விட்டு முக்குணம் வக்தமாமே உத்தம வெழுப்பு செம்மை உரைத்திடும் கருப்புமாகும் சத்துவகுணத்தினோடு ரஜோகுணம் தமோகுணம்தான் சுத்தமோடழுக்கிருட்டா சொல்லுமுக் குணமும் மூன்றாய் ஒத்துழவே தம்முள் ஒரு குணம் அதிகமாமே ஆசிரியர் பிரம்மஸ்வரூபம் அல்லது ஆத்மஸ்வரூபம் இதனை நன்றாக விளக்க வேண்டி அத்தியாரோப அபவாத முறையில் பிரம்மத்தை உபதேசிக்கிறார் எப்படி நிகழ்ந்த நிகழ்ந்திருக்கிறது என்பதை விளக்குவதற்காக இருபத்தி ரெண்டாவது பாடலிலிருந்து சிருஷ்டியானது துவங்குகிறது இருபத்தி ஓராவது பாடலில் பரம்பொருளில் பாம்பு போல தரியில் மனிதனைப் போல நீரில் காணலை காணலில் நீரை போல வெளியில் நிறத்தரத்தைப் போல பிரம்மத்தில் சிருஷ்டி தோற்றம் ஏற்படுகிறது மாயையால் அதெல்லாம் பார்த்தோம் இப்படி போன்ற நாமரூபங்கள் இரண்டுமின்றி ஒப்பமாய் இரண்டற்றொன்றாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும் அப்ரம்மத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரமெல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்தவென்று அறிந்து கொள்வே அறிந்து கொள்ளே அதுதான் எப்படி என்ற கால் அந்த கற்பனை எப்படி என்ற கால் அப்படின்னு அர்த்தம் அதுதான்னா அந்த கற்பனையனானது எப்படி என்ற கால் எப்படி என்று கேட்போமே ஆனால் இந்த ஜீவர்களெல்லாம் சுசுப்தி மாறி அவ்வியத்தில் இருந்தார்கள் இந்த அவ்வக்தத்திலிருந்து அப்போது ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால அதனுடைய சுவாவத்தை விட்டு அவ்யக்தத்திலிருந்து வியக்தமாயிற்று மூன்று குணங்களும் சாமியாவஸ்தையிலிருந்து வைஷம்யாவஸ்தைக்கு மாறிற்று சமமாக இருந்த மூன்று குணங்களும் அவ்வக்தத்திலிருந்து தோற்றத்துக்கு வரும்போது வியக்தமாகிறது தோற்றத்துக்கு வர்றதுக்கு பேர் வியக்தம் அவ்வக்தம்னு பேர் அவ்வியக்தம் வியமாகிறது அவ்வக்தமாக இருக்கிற போது மூணு குணமும் அதில் வந்து தாரதமியமே தெரியறதில்ல சத்வரஜ்தமஸுன்னு இருக்கிறதே தெரியல ஆனால் வியமாகமாகற போது முக்குணம் வியமாமே ஆ முதுமூல ஸ்வபாவம் விட்டு அதெல்லாம் பார்த்துட்டோம் முதுமூல ஸ்வபாவம் விட்டு முக்குணம் வியமாமே அப்போ இந்த இதை வந்து விளக்கி சொல்லுகிறது அந்த மூன்று குணத்தை விளக்கி சொல்லுகிறது பகவத்கீதை பதினாலாவது அத்தியாயம் இது பற்றி விஸ்தாரமாக சொல்லியிருக்கு அங்கேயே ஏற்கனவே விளக்கத்தில் சொல்லியிருக்கேன் உத்தம விழுப் விழுப்பு உரைத்திடும் கருப்புமாகும் வெளுப்பு செம்மை கருப்பு இல்லை உத்தம வெளுப்பு செம்மை உரைத்திடும் கருப்புமாகும் இதுக்கு பொன்னம்பர சுவாமிகளுடைய இதில் வந்து பதவரையே கிடையாது வெளி இதன் பொருள் வெளின்னு விட்டார் என்ன அர்த்தம் வெளினா தெளிவாக புரியறதுன்னு அர்த்தம் யாருக்குண்ணா அவருக்குண்ணா அதனால் அவரை போடுற அவருடைய அவரை போன்ற அவருக்கு தகுந்த சீடர்களுக்கும் அது சரி அதனால் வந்து உரை திடும்னா என்ன அர்த்தம்னு தேடினால் கிடைக்காது நம்ம தான் புரிஞ்சுக்கணும் இதை பற்றிலாம் கைவிளை நவனியத்தில் அந்த இது பொன்னம்பல சுவாமிகள் உரையில் இருக்குது இருக்குன்னா என்ன அவர் நிறைய கொட்டேஷன்ஸ் தான் பகவத்கீதையிலேருந்து எடுத்து காட்டுறாரு அவள் தான் தமிழில் வெண்பாக இருக்கிறதை எடுத்து சொல்கிறார் அவர் நல்ல உரைத்திடும்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா உத்தம வெளுப்பு உத்தம விழுப்புனா என்ன சத்வம் தத் சத்வம் பிரகாஷ் நிர்மலத்வாத் தத் சத்வம் நிர்மலத்வாத் பிரகாஷகமனாமயம் சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கே நானக பதினாலாவது அத்தியாயம் அது வந்து நிர்மலமானது தூய்மையானது பிரகாஷமானது அவ்வயமானது மாறாதது ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியது சுகத்திலையும் ஞானத்திலையும் நம்மளை பற்ற வைக்கக்கூடியது சத்வகுணம்னுது சுகசங்கேன பத்நாதி ஞானசங்கேன சானக அதனால் உத்தம வெளுப்பு இது வேதத்துலேயும் இந்த மந்திரம் இருக்குன்னு நான் சொன்னேன் அஜாம் ஏகாம் லோஹித சுக்ல கிருஷ்ணாம் பஹ்வீம் பிரஜாம் ஜனயந்தீம் சரூபாம் அஜோஹேகோ ஜுஷமானோ நுஷேதே ஜஹாத்தியேனாம் புக்தபோகாம் அஜோன்யா இந்த முண்டக்கோ உபநிஷத்தில் ஒரு மரத்தில் இரு பறவைகள் இருக்கோ அது இன்னொரு மந்திரம் மகாநாராயண உபனிஷத்தில் இருக்குது இன்னும் வேறு இடத்துல வருகிறது என்று எங்களுக்கு தெரிஞ்சு மகாநாராயண உபனிஷத்து அதாவது ஒரு அது வந்து ஒரு பெண் ஆடு இப்படி சொல்கிறது ஒரு பெண் ஆடு அந்த பெண்ணாட்டுக்கு மூணு நேரம் இருக்குது வெள்ளை கருப்பு சிகப்பு மூணு கலந்த நேரம் உள்ள ஒரு பெண்ணாடு அது என்ன பண்ணுறதுன்னா தன்ன மாதிரியே இருக்கக்கூடிய குட்டிகளெல்லாம் நிறைய போடுறது ஆனால் இன்னொரு ஆடு இருக்குது அது எதையும் பண்ணாமல் பேசாமல் தனியாக நிற்கிறது இப்படி ஆடு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல நிறைய வியாக்கியான பண்ண வேண்டியிருக்கு ஆஜா மேகாம் லோஹிதுக்ல கிருஷ்ணாம் பஹ்வீம் பிரஜாம் ஜனயந்தீம் சரூபாம் தன்ன மாதிரியே நிறைய உண்டாக்குகிறது ஆனால் அஜோஹியேகோ ஜுஷமானோ நுஷேத் நுஷேத் ஜஹாத் ஜு அஜோஹேகோ ஜுஷமானோ நுசேதே ஜஹாஹாத்தியேனாம் நுஷேதே ஜஹாத்தியேனாம் புக்தபோகாம் அஜே அஜோன்யா எல்லாத்தையும் போகத்தையெல்லாம் விட்டுட்டு இன்னொரு ஆடு சும்மா உட்கார்ந்துருக்கு அந்நாக அஜாகா அது புல்லிங்கம் இது அஜா ஸ்திரீலிங்கம் இப்போ என்ன சொல்கிறதுக்கு ஆணாடு பேசாமல் இருக்கிறது பெண்ணாடும் குழந்தைய பெற்றுன்னு இருக்குன்னா அதுதான் சொல்கிறது அது மாதிரி இது திருஷ்டாந்த தாஷ்டாந்தத்தை வச்சு நம்ம என்ன பிடிச்சிக்கணும் மாயா மாயானால் இதே மாதிரி தான் பதினாலாம் அத்தியாயத்துலேயும் வர்றது அப்போ மாயை வந்து பிரம்மத்தனுடைய அனுகிரகத்தை பெற்று என்ன பண்ணுறதுன்னா சிரே திராத்மகமாகவே எல்லா வஸ்துக்களையும் சிருஷ்டி பண்ணுகிறது போட்டு அடி அடி நான் அடிக்கணும் காலம்பறை விடுறதா நம்மளை சிரமப்படுத்த தான் செய்யும் அதனால உரைத்திடும் கருப்புமாகும் உரைத்திடும்னா தமோகுணம் தான் பலமா இருக்குன்னு அர்த்தம் ஜீவராசிகளுக்கு பெரும்பாலும் தமோகுணம் தான் பலமாக இருக்குது அதனால தான் நிறைய ஆஃபீஸில் வேலை நடக்க மாட்டேங்கிறது நாட்டில் வந்து நாட்டில் நிறைய வேலை நடக்க மாட்டேங்கிறது ஏன்னா ஜனங்கள்லாம் வந்து உரைத்திடும் கருப்புமாகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் அது மாத்திரமில்ல சத்துவகுணத்தினோடு ரஜோகுணம் தமோகுணம்தான் முதல்ல என்ன சொன்னார் வெளுப்பு செம்மைனர் கருப்பு நார் வெளுப்புங்கிறது சத்துவகுணம் செம்மைங்கிறது ரஜோகுணம் கருப்புங்கிறது தமோகுணம் சத் இது என்னது சத்வகுணத்தினோடு ரஜோகுணம் தமோகுணம்தான் இந்த மூணு குணத்தோட இது சொல்கிறார் நிறஞ்சொல்லப்பட்டது முதல்ல குணம் சொல்லப்படுகிறது ரெண்டாவது லைனில் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்று மூன்று குணங்களே அம் அந்த மூன்று குணங்களாகும் முதல்ல சொல்லப்படுதில் முக்குணம் வியமாமே அதுக்கு விளக்கம் இது அது என்னது அதுக்கு இன்னொரு அர்த்தம் இது சுத்தம் கீதையில் வந்து நிறஞ்சொல்லலை நிறத்தை கீதையில் பார்க்க முடியாது நிறத்தை பற்றி சுக்லம் கிருஷ்ணம் லோஹிதம் அப்படிலாம் கீதையில் சொல்லலை வேதத்தில் இருக்குது அதுவும் அண்டர்ஸ்டுட் ஆனால் இங்கே அவர் தனித்தனியாக பிரித்து சொல்கிறார் புரியறதுக்காக அதுதான் சகப்பு கயிறு நீ சொன்ன வெள்ளக்கயிறு கருப்பு கயிறு இது மூணையும் பின்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது ஜெகத் சிருஷ்டி அப்படி சொல்ல சொல்லுவது சுத்தம் சுத்தம்னா தூய்மையானது அழுக்கு கேட்க வேண்டாம் கலக்கம் சுத்தம்னா என்ன இந்த நேரம் கம்பென தெளிவாக புரியணும் சத்துவகுணம் இருந்தால் அதில் சுத்தம்னால் என்ன தெளிவாக இருக்குது உடம்பு சுத்தமாக வச்சிருப்பார் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுருப்பார் எல்லாம் மனசு சுத்தமாக இருக்கும் அறிவு சுத்தமாக இருக்கும் எல்லாம் தெளிவாக இருக்கிறது சுத்தம் அழுக்கு அழுக்குங்கிறது ரஜோ குணம் ஏதோ ஒரே கலக்கந்தான் தெளிவாகவே இருக்காது அறகுறை ரஜோ ராகாத்மகம் வித்தி திருஷ்ணாசங்கசமுதவம் ரஜோ ராகாத்மகம் வித்தி திருஷ்ணாசங்கசமுதவம் துக்கம்னு சொல்கிறது பதினாலாவது அத்தியாயத்தில் வருகிறது அது ராகாத்மகம் ராதாத்மகம்னா ஒரே பற்று முழு முழுக ஏகப்பட்ட அபிமானம் ரஜோ ராகாத்மகம் வித்தி திருஷ்ணாசங்க சமுதவம் ரே பேராச பிடிச்சி பற்று பிடிச்சி அலையும் அப்புறம் வந்து அது வந்து துக்கத்தில் தான் கர்மசங்கேன தேஹினாம்னு முடியும் கர்மசங்கேன தேஹினாம் கர்மசங்கேன தேஹினாம் தன்னிபத்னா தி கௌந்தேய கர்மசங்கேன தயினம் அது கர்மத்தில் மனுஷனை வந்து ஈடுபடுத்தும் தத்து நிபத்னா தி நிதராம்பத்நாதி அங்கே சொல்லப்பட்டிருக்கப்படி இருட்டா சொல்லும் இருட்டானா இது ஒன்றுமே புரியாது எத்தனை சொன்னாலும் சரி உள்ள தலையிலே இறங்காது புடி வைக்கவே முடியாது இருட்டா சொல்லும் முக்குணமும் மூன்றாய் இருட்டா சொல்லும் முக்குணமும் மூன்றாய் ஒத்துழை வேணும் மூணாக இருந்தாலும் கூட தம்முள் ஒரு குணம் அதிகமாகே எப்பவும் சமமாக இருக்கவே இருக்காது இந்த குணமெல்லாம் சத்துவமாக இருக்கிறபோது ரஜஸும் தமசும் அடங்கி வாசிக்கும் ரஜஸ்ஸு அதிகமாக போது சத்துவமும் தமஸும் அடங்கி இருக்கும் தமசு அதிகமாக இருக்கிறபோது சத்தம் ரஜஸ்ஸு இருக்காது இல்லை இந்த மூணு அவஸ்தையும் எல்லோருக்கும் இருக்கும் என்ன சாதனை பண்ண பண்ண பண்ண இந்த இது குறையுமே தவிர மூணுமே இல்லாமல் பரிபூர்ண சாத்விகன்னு யாரையுமே சொல்ல முடியாது ஈஸ்வரனுக்கே ரமசம் தமசும் கம்மி அவ்வளோதான் ஆகையினால பரிபூர்ண சாத்விகன் சென் பர்சன்ட் சாத்விகனெலாம் கிடையவே கிடையாது அங்கேயும் வந்து ஜீரோ ஜீரோலாம் இருக்க தான் இருக்கும் கொஞ்சம் இருக்கத்தான் இருக்கும் நிறைய பேர் நினச்சின்ட்டுருக்காங்க மூணு கண குணத்தை கடந்துட்டாருங்கிறதுக்கெல்லாம் வந்து அவங்க வேறு அர்த்தம் வச்சுட்டுருக்காங்க ஸ்தூலமான அர்த்தம் வச்சுட்டுருக்காங்க ஸ்தூலமான அர்த்தமெல்லாம் கிடையாது அதெல்லாம் தோற்றம்னு புரிஞ்சுக்கிற ஞானத்தை தான் நம்ம சொல்லப்போகிறோம் அதனால் சாதனை எல்லாம் பண்ணி யோகாபியாசம் பண்ணி பூஜை பண்ணி ஜபம் பண்ணி இப்போ காலம்புற எல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்காங்கன்னா பரவாயில்லைன்னு ஒரு கொஞ்சம் ஜலத்தை ஊற்றினோம்னா ஒன்றும் தெரியலையே இப்போது நல்லா தானே இருக்கும் ஆனால் அப்படியே விட்டுருந்தா என்ன பண்ணுவோம்னா நேரதான் சமாதி தான் மகாசமாதி தான் அதனால வேணும் ஒத்துழை வேணும்னா என்ன மூணும் சேர்ந்திருந்தாலும் ஒத்து இருக்கிற மாதிரி இருந்தாலும் பெரும் தம்முள் ஒரு குணம் அதிகமாகே இது பத்தாவது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு பதினாலாம் அத்தியாயத்தில் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் அதுவம் பவதி ரஜ சத்வம் தமஸைவ தமஸ்துவம் ரஜஸ்ததா அதனால் என்ன அதனுடைய பொருள் என்னென்ன சில சமயம் இது வந்து அது ஓவர் பவர் பண்ணும் அப்புறம் இது அதை ஓவர் பவர் பண்ணும் இப்படி நிறைய பண்ணிகிட்டே இருக்கும் அதனால் நாம் வந்து சத்கர்மங்களை பண்ணி பண்ணி பண்ணி திருக்குறளை வந்து திரும்ப திரும்ப மடியின்மை ஊக்கம் உடைமை ஆழ்வினை இது போன்ற அதிகாரங்களெல்லாம் திரும்ப திரும்ப படித்து படித்து படித்து நம்மளை நாமளே ரீப்ரெஷ் பண்ணி பண்ணி பண்ணி சத்வப்பிரதானிகளாக ஆக வேண்டும் இது இடையில் சொல்கிறோம் இவர் என்ன சொல்கிறார் அப்படி இருந்தாலும் அப்படி ஒன்றுக்கு ஒன்று இப்படி மாறும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த இருபத்தி மூணாவது பாடல் மூன்று குணங்களின் தன்மைகளை கூறுகிறது மூன்று குணங்களின் நிறங்களை கூறுகிறது மூன்று குணங்களின் பெயர்களை கூறுகிறது மூன்று குணங்களின் தன்மைகளை கூறுகிறது ஆண் மூன்று குணங்களும் ஒரே மாதிரியாக எப்பொழுதும் இருக்காது என்பதையும் கூறுகிறது நாலு விஷயம் மூன்று குணங்களின் பெயர்கள் மூன்று குணங்களின் நிறங்கள் மூன்று குணங்களின் தன்மைகள் மூன்று குணங்கள் எப்பொழுதும் ஒரு மாதிரியாக இருக்காது அதாவது மூன்று குணங்களின் வைஷமியத்தன்மையும் கூறப்பட்டது விஷமத்தன்மையும் கூறப்பட்டது ஆச்சு இப்போ அடுத்தது என்னென்னா இது இப்படி ஒன்று சொல்கிறது இப்போ என்ன சொல்கிறார் அவ்வக்தம்னு இருக்குது அவ்வியத்துலருந்து மூணு குணம் வந்து வியக்தமாகிறது மூன்று குணங்கள் வியக்தமாகிறது அவ்வியமாக இருக்கிற மூணு குணம் வியமாகிறதுன்னு சொல்கிறார் அவ்வக்தமாக இருக்கிற போது சாமியாவஸ்தா அதுக்கு பேர் சாமியாவஸ்தா சமமாக இருக்கிறது அப்புறம் என்னது வைஷம்யாவஸ்தா நம்ம தூங்கிட்டு இருக்கிற போதெல்லாம் சாமியாவஸ்தா சொப்பனத்திலையும் ஜாக்கிரதாவஸ்திலும் வைஷம்யாவஸ்தா நம்முடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சிக்கிறது தூக்கத்தில் இல்லையே நம்முடைய விழிப்பு நிலையில்தானே நம்முடைய மந்த நிலையையோ நம்முடைய தெளிவான நிலையையோ கலக்கமான நிலையையோ விழிப்பு நிலையில்தானே அனுபவிக்கிறோம் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க எப்போ பரம சாத்விகமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதுதான் யோகிகளெலாம் ட்ரை பண்ணி உட்காண்ட்ருக்காங்க கடைசியில் என்ன ஆறுதுன்னா அது நடக்காது அது எத்தனை தடவை எத்தனை ஜென்மம் எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கினும் நடக்காது அதனால் என்ன பண்ணுறதுன்னா அது ஓரளவுக்கு சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூக்கி எறிய வேண்டிதான் அது அதுக்கு மதிப்பு கொடுக்கறது நேரத்துக்கு இது பண்ண வேண்டியதான் இன்னொரு விதமாகவும் சிருஷ்டியை சொல்லலான்னு சொல்லி சாங்கிய பிரக்ரியாவை சொல்லுகிறார் அடுத்த பாடல்ல ஒரு வழி இதுவாம் ஒரு வழி வேற சொல்வர் மறுப்தானே மகத்தும் அந்த அருள் மகத்தத்து மகத்தத்துவந்தான் அகங்காரமாகுமென்றும் கருவகங்காரமூன்றா காட்டிய குணமாமும் அதனால் ஜகத்தின் உற்பத்தி பிரதிபாதனத்தில் வேதத்திற்கு அபிப்பிராயம் இன்று என்பதை அறிவித்த பொருட்டு இடையே மற்றொரு வகை சிருஷ்டி கூறுகின்றார் நிறைய பாட்டெலாம் இருக்குது இதிலெல்லாம் இருந்தாலும் இப்போ அடுத்தது என்ன இப்படியும் சொல்லுவாங்க அப்படியும் சொல்லுவாங்கங்கிற சிருஷ்டியை சிருஷ்டி பிரக்ரியா இப்போ நடந்து கொண்டிருக்கு அத்தியாரோபம் பார்த்து கொண்டிருக்கும் உணர்வொழி நிறைவாய் நிற்கும் அப்பிரம்மத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரமெல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்தவென்று அறிந்து கொள்ளே அப்படின்னு சொன்னதுனால அந்த கற்பனையை விவரித்து சொல்கிறதுனால முதல்ல சிருஷ்டியை சொல்றதுக்கு ஆரம்பித்தார் அவ்வக்தம் இருக்கு அவ்யக்த அனாதியான அவ்வியக்தம் இருக்குது எல்லா ஜீவர்களும் அதில் இருக்காங்க அதிலிருந்து வந்து வியக்தது மூணு குணம்னு சொல்லி நிறுத்திவிட்டார் அப்புறம் வந்து இப்படியும் சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லி இன்னொரு சிருஷ்டியை சொல்கிறார் அதை முடிக்கலை அப்படியே நிற்கிறது அதுலேருந்து தோன்றுகிறதுன்னு சொல்லி முடிச்சுட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இதுலேருந்து என்ன சொல்ல விரும்புகிறார் இப்போ சுவாமிகள் இந்த உரையாசிரியர் என்ன சொல்கிறாருன்னா வேதத்துக்கு சிருஷ்டியில் தாத்பரியம் கிடையாது பிரம்மத்தை உபதேசிக்கிறதுல வேதத்துக்கு தாற்பயம் என்பதனால் இவ்வாறு சொல்லுகிறார் ஏன்னா வேதத்தில் ஒரு ஒரு வேதத்துலேயும் சிருஷ்டி ஒரு சொல்லப்பட்டிருக்கு அதனால் புராணங்களில் பார்த்தா இன்னொரு விதமாக சிருஷ்டி சொல்லப்பட்டுரும் அதில் சிருஷ்டிங்கிறது வந்து ஒரு ஒரு கல்பத்துக்கும் மாறலாம் வேதத்தில் சொல்லியிருக்கிற ஒரு சாந்தோக்கிய உபனிஷத் சிருஷ்டிக்கும் தைத்திரியோபனிஷத் சிருஷ்டிக்கும் இன்னும் பல உபனிஷத்துக்களில் சொல்லப்படுற சிருஷ்டி பிரக்கிரியைகள் பிரக்ரியான்னு ப்ரெசன்ட் கிரியேஷனுடைய மெத்தட் சொல்கிறது அது க்ரம சிருஷ்டியா யுகபத் சிருஷ்டியா அன்றைக்கே சொன்னேன் யுகபத் சிருஷ்டினா ஒரே நேரத்தில் விதையெல்லாம் முளைச்சி வர்ற மாதிரி கிரமசிருஷ்டி யுகபத் சிருஷ்டி சொப்னமும் அப்படி தான் ஒரே நேரத்தில் நமக்கு எல்லாம் தோன்றுகிறது படிப்படியாக முதல்ல நம்ம வந்து கனவுக்கு போகிற போது முதல்ல ஸ்பேஸ் வர்றது அதுக்கப்புறம் வந்து அங்கேயும் எல்லாம் வரிசையாக ஒன்று ஒன்றா கிடையாது அது யுகபத் சிருஷ்டி அட்டை அப்போ க்ரமசிருஷ்டின்னா படிப்படியாக சிருஷ்டி சொல்கிறது ஆனால் இந்த சிருஷ்டியில் நமக்கு தாத்பரியம் கிடையாது சிருஷ்டியை வந்து ஒரு ஒரு விதமாக சொல்லியிருந்தாலும் சிருஷ்டி நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது நமக்கு வே வேதத்தினுடைய பிராமணியம் வந்து சிருஷ்டியில் இல்லை பிரம்ம விஷயே ஏவ இல்லை சிருஷ்டி எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டும் நமக்கு சிருஷ்டி சம்சார ஹேத்துவான சிருஷ்டி எப்படி வந்தால் என்ன சம்சாரத்துக்கு அதிஷ்டானமான வஸ்துவை தானே தெரிந்து கொள்ளணும் அதனால் சிருஷ்டியில் நமக்கு தாற்பயம் இல்லைங்கிறதுனால எனி மெத்தட் யூ கேன் டெல் அப்படின்னு சொல்லலாம் நீ எந்த மெத்தட் வேணாலும் சொல்லிக்கோப்பா நீ எப்படி பேசினாலும் சொல்லி பிரம்மனை உபதேசம் பண்ணி பிரம்மோபதேசத்துக்காக வேண்டி நீ எப்படி வேணாலும் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்க தப்பே கிடையாது யாரெல்லாமோ என்னெல்லாமோ யூஸ் பண்ணுறாங்க ஆனால் பிரம்ம பிரம்மத்தை புரிய வைக்கணும் அதுதான் முக்கியம் ஒரு வழி இத்தான் இதுவாம் இது ஒரு கிரமம் ஒரு வழி இதுவாம்னா என்ன அடுத்தாங்க இது ஒரு கிரமம்ப்பா இது ஒரு கிரமம் இதுவா இது ஒரு வழி இதுவாம் ஒரு வழி இதுவாம்னா இது ஒரு விதமாக சொல்லுவது இத்தை இத்தைனா என்ன இந்த அத்தியாரோபத்தை இந்த சிருஷ்டி பிரக்ரியாவை ஒரு வழி வேற சொல்வர் இன்னொரு வழியிலும் சொல்லுவார்கள் வேற ஒரு வழி சொல்வர்னு அர்த்தம் இது ஒரு வழியாம் பொன்னமல சுவாமிகள் உபநிடதங்களில் சொல்லும் ஜெகத் உற்பத்தி கிரமங்களுள்ளே இது ஒரு கிரமமாம் எப்படி வழின்னு தமிழ்ல இருக்கு அவர் எழுதுறார் இது ஒரு கிரமமாம் இத்தை இத்தை வேறு ஒரு வழியா சொல்வர் வேறுங்கிறது அப்படி படிக்கணும் அந்த எப்படி படிக்கிறதுன்னு பாத்துங்க இப்ப படிக்கிறது தான் படிக்கிறது அப்புறம் உங்களுக்கு அப்புறம் திரும்ப எல்லாம் அண்மை பண்ற போது தடுமாற ஆரம்பிச்சிடும் இத்தை வேறு ஒரு வழியா சொல்வர் ஒரு வழி வேறா சொல்வர்ங்கிறது எப்படி படிக்கணும் வேறு ஒரு வழியா சொல் வேறொரு விதமாக சொல் மற்றொரு கிரமமாகவும் பெரியோர் சொல்லுவார்கள் அது என்ன கிரமம் மறுவும் அவ்வியந்தானே அவ்வக்தந்தானே மகத்தத்துவமாகும் தான் கீதையில் வந்தது பூமி ராபோ நலோ கம்மனோ புத்திரே வகங்கார இம்மே பின்னா பிரகிருதா அதில் சொல்லியிருக்கேன் இதே இந்த வாக்கியத்தை சொல்லியிருக்கேன் அவ்வியம் மகத்து அகங்காரம் அப்படின்லாம் இந்த பிரித்து சொல்லியிருக்கோம் அதிலருந்து பஞ்சபூதங்கள் அவ்வியம் மகத்து அகங்காரம் அடுத்தது பஞ்சபூதங்கள் அதுலேருந்து பஞ்சீகரணம் அப்புறம் சிருஷ்டி எல்லாம் மருவும் அவ்வியக்தானே இந்த மருவுங்கிறதுக்கு அர்த்தம் கர்ம வாசனைகளோடு ஜீவர்கள் ிருக்கும் அவக்தமே மகத்தத்துவமாகும் ஏதாவது எல்லாரும் சிருஷ்டியில் எல்லாரும் தூக்கத்தில் இருக்கிற மாதிரி அது சொல்கிறார் இந்த மருவம்னு சொன்னால் கர்ம வாசனைகள்லாம் லயமாகி இருக்கும்னு அர்த்தம் மருவம் இஸ் ஈக்வல் டு கர்ம வாசனைகள் லயமாகி இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அவ்வியந்தந்தானே அவ்வியக்தமானது அவ்வக்தம்னு சொன்னா இதே அர்த்தம் தான் அவ்வக்தம்னா மாயக்குதான் இன்னொரு பேரு அவ்வக்தன் தானே என்ன ஆகும்னா மகத்தும் மகத்தத்துவம் ஆகும்னா மகத்ததுன்னு அர்த்தம் அதுவே மகத்தத்துவமாகும்னு அர்த்தம் இல்லை அவ்வக்த அவ்வியம் வந்து மகத்து தத்துவமாகும் மகத்துனா என்ன அர்த்தம் சமஷ்டி புத்தி எல்லாருடைய புத்திக்கும் சேர்ந்துதான் மகத்தத்துவம்னு பேர் மகத்து அப்புறம் அருள் அந்த மகத்தத்துவந்தான் அருள்ங்கிறதுக்கு இவர் சொல்கிற அர்த்தம் சொல்லிய அருளப்பட்ட உபதேசிக்கப்பட்ட அந்த மகத்தான் அருள்ன்னு சொன்னால் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் அருளப்பட்ட உபதேசிக்கப்பட்ட மகத்தத்துவம்தான் அந்த மகத்தான் அகங்காரம் ஆகும் அப்புறம் என்ன சமஷ்டி மனசாகும் அகங்காரமாகும் அகங்கார தத்துவமாக தோன்றும் அதனால் கரு அகங்காரம் அந்த கரு அகங்காரம் மூன்றாக காட்டிய குணமாம் என்றும் அந்த கரு அகங்காரம் கரு அகங்காரம்னா அந்த காரணமான அகங்காரம் எதுக்குன்னா மூணு குணமாக அதிலேருந்து தான் வரும் மூன்று குணங்கள் அதுலேருந்து வருதுன்னு விட்டார் எல்லாத்துலேயும் இந்த மூணு குணம் இருக்குது இருந்தாலும் இதெல்லாம் வந்து தோற்றத்தினுடைய ஒரு சூக்மமான கிரமங்கள் அவ்வளோதான் முதல்ல இருக்கிற கிரமத்துக்கும் அடுத்த கிரமத்துக்கும் உள்ள வித்தியாசம் அவ்வக்தம் மகத்து அகங்காரம் இது வரைக்கும் அதிசூக்மாவே வருது காரணங்கிறது அகங்காரம் வரைக்கும் இருக்குது இதிலிருந்து தான் வெளிப்படுகிறது மூன்று குணங்கள் முதல்ல என்ன சொன்னோம் அவ்வக்தத்திலிருந்து டைரக்டாக குணம் வந்து மகத்தையோ அகங்காரத்தையோ கொண்டு வரல இப்போ என்ன சொல்கிறோம் மகத்தத்துவத்தை கொண்டு வந்து அகங்காரத்தை கொண்டு வந்து விளக்கன்னு சொல்கிறோம் இப்போ அவர் விதைத்து தண்ணீர் வாங் வார்க்க விதைத்து தண்ணீர் வார்க்க அங்குரமும் முளையும் ஆகாது அங்கு பீஜ விஜ விதை நியாயமும் காட்டாது உத அவ அவஸ்தையை அடைந்துள்ள பீஜம் போன்று காரணமான அவ்வக்தமும் ஆகாது காரியமான அகங்காரமும் ஆகாது மித்யா ஞானமும் ஞானமுற்ற நிர்விகல்பரூபத்தால் மத்தியாவஸ்தையாயிருப்பது மகத்தத்துவமாம் இல்லை இதான் தாத்பரியம் என்னென்னு கேட்டால் அதனுடைய சட்டில் ஃபார்ம் நம்ம வந்து போட்டிருக்கோம் அப்படியே லேசாக வெ விதைக்கிறது அப்புறம் மேலே முழையெல்லாம் வருது இல்லையா அது மாதிரி அர்த்தத்தில் சொல்கிறார் இப்போ மூணு குணங்கிறது நேரடியாக வியக்தத்துலேருந்து வெளிப்பட்டதுன்னு சொல்லலாம் மகத்தத்துவத்தை சொல்லி அகங்கார தத்துவத்தை சொல்லி அப்புறம் வெளிப்பட்டதுன்னு சொல்லலாம் அப்படின்னு ரெண்டு கிரமங்கள் இருக்கு என்று சொல்லப்படுகிறது பொதுவாக சிருஷ்டி வந்தாலே தூக்கம் வந்துடும் சிருஷ்டினாலே போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் பொறுமையாக படித்து தான் ஆனும் ஏன்னா சிருஷ்டி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் சொல்லப்படும் பல இடங்களில் இம்பார்ட் என்ன சிருஷ்டியும் அவன் சரியாக புரிஞ்சுக்கலாம் இவன் எப்படி அப்பவாதம் பண்ண போகிறான் அத்தியாரோபத்தை சரியாக புரிஞ்சா தானே அபவாதம் பண்ண முடியும் ஆகையினால் அத்தியாரோபக் கிரமம் சரியாக தெரியணும் சன்னியாசியுடைய நித்திய தியானத்துலேயே இதுதான் எப்படி எல்லாம் வந்து லயம் பண்ணுறதுங்கிறத எப்படி எது இதில் ஒடுக்கிறது அப்படின்னு ஒடுக்கி வஸ்து கிட்ட வஸ்தூலையே நிலச்சனுக்கிறதுக்கு சாதனை எல்லாம் சொல்லப்படும் அ கரு அகங்காரம்னா காரண அகங்காரம் மூன்றா காட்டிய குணமாம் என்றும் மூன்றா காட்டிய மூவகையாக அறிவித்த சத்வாதி குணரூபங்களாம் என்னும் என்றும் சொல்லுவார்கள் அர்த்தம் காட்டிய குணமாம் என்றும் ஒரு வழி வேறா சொல்வர் என ஒட்டுகாட்டிய குணமாம் என்றும் ஒரு வழி வேறாச் சொல்வர் அதோட விஷயத்துக்குணமாக இத்தை ஒரு வழி வேறா சொல்வர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா அதனால் காட்டிய குணமாம் என்றும் ஒரு வழி வேளாச்சொல் வேற சொல்வா ஒட்டுக ஒட்டுகன்னா சேர்த்துக்கோன்னு அர்த்தம் அண்மயம் பண்ணுன்னு அர்த்தம் அன்மயம் பண்ணுன்னா சேர்க்கிறது தானே கொண்டுகூட்டி கொள் அப்படின்னு அர்த்தம் சரி இனி அடுத்த பாடு கொஞ்சம் விவரமாக சொல்ல ஆரம்பிக்கிறார் இதெல்லாம் வந்து பஞ்சதாரர் இதெல்லாம் சொல்லியிருப்பார் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பஞ்சதிசிதான் பிரக்ரியாதான் அதே பிரக்ரியா தான் அதெல்லாம் இக்குணங்களிலே விண் போன்றிருக்கும் சிச்சாயை தோன்றும் முக்குணங்களினும் தூய்தாம் முதற் குணம் மாயையாகும் அக்குண பிரம்மச்சாயை அந்தரியாமி மாயகுணங்களும் பற்றாதோன் நிமித்த காரணனாம் ஈசன் ஒரு விஷயம் ஆரம்பிச்சுட்டார் இப்ப வந்து என்னாச்சா வியக்தம் டு மகத்து மகத்து டு அகங்காரம் அகங்காரம் டு மூணு குணம் திருகுணம் வந்தாச்சு இந்த பஞ்சதியில் எப்படி டெவலப்மெண்ட் இருக்கோ அதே மாதிரி தான் கைவிள உணையத்திலையும் அதே சிஸ்டம் அதே சிஸ்டத்தை தான் இவரும் ஃபாலோ பண்ணுறார் இக்குணங்களிலே இக்குணங்களிலே என்ன என்ன அர்த்தம் ஒத்துழவேனும் தம்முள் ஒரு குணம் அதிகமாமே என்று இருபத்தி மூணாவது பாடலில் சொல்லப்பட்டபடி இந்த இருபத்தி நாலாவது பாட்டில் சிருஷ்டிக் கிரம அன்னிய சிருஷ்டிக் கிரமஹம் எப்படி இருந்தாலும் சரி கடைசியில் நமக்கு வேண்டியது மூணு குணம் அது வந்து சிருஷ்டி டவியக்தத்துலேருந்து டைரெக்டாக வந்ததா இல்லை மகத்தத்துவம் அகங்கார தத்துவம் எல்லாம் அந்த சூக்மான அம்சங்களெல்லாம் சொல்லி வந்தாலும் சரி எப்படி சரி இப்போ நம்ம கைவசம் என்ன இருக்குன்னா மாயாவில் இருக்கக்கூடிய மூணு குணம் இருக்குது மூணு குணம் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னு இருக்குது இதில் என்ன பண்ண போகிறோம்னா இது இந்த மூணு குணம் பெருசாக இருக்குது இப்போது இதுக்குள்ளே நீங்கள் நவாந்தர பேதங்களாக பார்க்க ஆரம்பித்தால் எண்டே கிடையாது அவந்தரப்ப உள்ளுக்குள்ளே சப்டிவிஷன்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தா நிறைய வரும் ரொம்ப பார்த்தமான சிருஷ்டி நமக்கு சிருஷ்டியை குழம்ப ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் அவ்வளோ சொல்ல போகிறது இல்லை இக்குணங்களிலே இந்த மூன்று குணங்களிலே விண் போன்றிருக்கும் சிச்சாயை தோன்றும் முதல்ல என்ன இருதுன்னா சிச்சாயை சிச்சாயைன்னு சொன்னால் சைத்தன்ய பிரதிபிம்பம்னு அர்த்தம் சைதன்யப் பிரதிபிம்பம் தோன்றுகிறது சைதன்ய பிரதிபிம்பம் தோன்றுகிறது சைதன்ய பிரதிபிம்பம் தோன்றுனா என்ன இருதுன்னா முக்குணங்களினும் முதற்குணம் மாயையாகும் முக்குண மூன்று குணங்கள்லையும் தூய்மையாக இருக்கக்கூடிய முதல் குணம் என்னது சத்வகுணம் அதுதான் மாயை என்று சொல்லப்படும் எல்லாம் ஒரே கன்ஃபியூஷனாக மாயையில் தானே மூணு குணம் இருக்குது அதுக்கே மாயின்னு சொல்கிறாங்கன்னா அப்படின்னு சொல்கிறது உண்டு மாயை இது இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் சுத்த சத்வ பிரதானம் இக்குணங்களிலே மேலே கூறிய சத்வாதி குணங்களில் விண் போன்று இந்த விண் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து இப்படியே நேர சூரிய பிரதிபிம்பம் மாதிரி நினச்சிக்கக்கூடாது ஆகாசம் போல பிரதிபிம்பங்கிறார் விண் போன்று இருக்கும் ஆகாஷம் போல் அசங்கமாய் வியாபகமாய் சூக்மாய் அப்போ அந்த விண் போன்றிருக்கும்ங்கிறது பொருள் என்ன அசங்கத்துவம் வியாபகத்துவம் சூக்ஷ்மத்துவம் மூன்று தன்மைகள் இதெல்லாம் இம்பார்ட்டன் இதை இதை வச்சுருந்தா நம்ம கடைசியில் எல்லாத்தையும் நெகேட் பண்ணி புரிஞ்சுக்கணும் ஆக ஆகாஷம் போல் அசங்கமாய் வியாபகமாய் சூக்மாய் இருக்கும் சிச்சாயை தோன்றும் சித்தின் பிரதிபிம்பம் உண்டாகும் அப்ப அதில் முதல் இது என்ன ஆகிறதுனா முதல் குணத்துக்கு பேரு மாயை என்று சொல்லப்படும் சத்துவமான குணம் மாயை என்று சொல்லப்படும் மாயை தான் முத் முத் ஞாபகம் வச்சுக்கணும் மாயையில தான் பிரதிபிம்பிக்கிறது இப்போ சத்துவ பிரதானமாக இருக்கிற அம்சத்தை என்ன சொல்றோம் மாயான்னு சொல்றோம் இல்லாட்டி சமஷ்டி காரண சரீரம்னு சொல்லுவோம் சமஷ்டி காரண சரீரம் நீங்களே உட்காந்து இது ஹோம்ஒர்க் பண்ணணும் எழுதி பார்க்கணும் எழுதி பார்த்தா தான் அந்த சிருஷ்டியே படம் பிடிச்ச மாதிரி மனசுக்குள்ள பதியும் மாயை என்று சொல்லப்படும் அகுண பிரம்மச்சாயை பொதுவாக பிரம்ம சாயை பட்டு முதல்ல அது பட்டத்துக்கு பிறகுதான் என்ன ஆகுறது தனித்தனியாக பிரிக்க போகிறோம் அகுண பிரம்மச்சாயை பொதுவாக சாயப்படுறதுன்னு விட்டார் முதல்ல என்ன சொல்லிட்டார் பொதுவாகவே ிருக்கும் சிாயை தோன்றும் அந்த சிச்சாயில் என்ன முக்குணங்களிலும் தூய்தாம் முதற்குணம் மாயையாகும் அகுண பிரம்மச்சாயை அக் என்ன அந்த முதற் சத்துவகுணம்னு அர்த்தம் அகுண அக்குணா அந்த சுத்த சத்வ பிரதானம்னு பேரு அதுக்கு பேரு சமஸ்கிருதத்துல சுத்த சத்வ பிரதானம் அந்த சுத்த சத்வ பிரதானத்தில் பிரதிபிம்பிக்கிற சைதன்யத்துக்கு பேர் என்னன்னா பிரம்மச்சாயை அந்தர்யாமி மாயை அதுக்கு பேர் அந்தர்யாமின்னு பேர் மாயின்னு அந்தர்யாமின்னு பேர் அகுண பிரம்மச்சாயை அந்தர்யாமி அந்தர்யாமின்னு பேர் மாயை எக்குணங்களும் பற்றாதோன் நிமித்த காரண ஈசன் அதில் பிரதிபிம்பிக்கிற அந்த சைதன்யம் இருக்கே இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் நிறைய நான் சொல்லியிருக்கேன் அதில் பிரம்மன் இருக்குது மாய இருக்குது மாயையில் முதல்ல பிரதிபிம்பிக்கிறது மாயக்குள்ளேயே பல அம்சங்கள் இருக்கு இதில் முதல்ல பிரதிபிம்பம் உண்டாருது அப்போ மாயா பிரதிபிம்ப சைதன்யம் இருக்கேன் சுத்தசத்துவ பிரதான பிரதிபிம்ப சைதன்யம் அதுக்கு தான் ஈஸ்வரன்னு பேருங்கிறார் மாயை எக்குணங்களும் பற்றாதோன் முதல்ல சிச்சாயின்னு சொல்லப்பட்டது பிரம்மச்சாயைங்கிறது வேற இல்லை வின் போன்றிருக்கும் சிச் பிரம்மச்சாஜை வேற சிச்சாயை வேற கிடையாது ஆ சித்துனாலும் பிரம்மம்னாலும் ஒன்று தான் அது பிரமச்சாஜைன்னு இருக்குது ஜாக்கிரதையாக படிக்கணும் தமிழில் சம் சம சம்ஸ்கிருத்துக்கும் தமிழ்லேயும் இந்த ஒரு இடத்துல தான் கஷ்டம் பிரமம்னு போட்டால் பிரமங்கிற அர்த்தமும் கிடைக்கும் பிரம்மாங்கிற அர்த்தமும் கிடைக்கும் வித்தியாசம் புரிகிறது நான் உச்சா என்னோடய உச்சாரணத்தில் அது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா நிறைய மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆஹா பிரமஹா வேற பிரம்ம வேற புரியுறதோ இல்லை கயிறில் பாம்பை பார்க்குறது பிரமஹா கைத்த கயிறாக பார்க்கறது பிரம்மை சொல்லக்கூடாது கயிறு அப்புறம் அது கயிறு கயிறு பிரம்மம்னா அது வேறு தத்துவம் விஷயம் வேறு ஆஹா அகுண பிரம்மச்சாயை அந்தரியாமி அந்தரியாமி ஃபுல் ஸ்டாக் மாயை முதலான எக் குணங்களும் அவனே தனக்கு சரீரமான மாயையிலும் அதன் பரிணாமமாகிய சர்வஜத்வாதி கல்யாண குண குணங்களுள்ளே எந்த குணங்களிலும் அகந்தை மமதை ரூபமாகிய அபிமானமுராத நிமித்த காரண நாம் ஈசன் அவனே அவனே யாரு அந்த பிரதிபிம்ப சைதன்யமாகிய அவனே தனக்கு சரீரமான மாயையிலும் அவருடைய சரீரம் என்னது மாயை அதன் பரிணாமமாகிய சர்வஜத்வாதி கல்யாண குணங்கள் அதனுடைய சர்வஜத்வாதின்னு என்ன அர்த்தம் எல்லாம் அறிகின்ற தன்மை அபார கருணை அகேதுக்க தயாசிந்து கடவுளை வழிபடுறோமே இந்த குணங்கள் எல்லாம் அந்த குணங்களில் அகங்காரம் இல்லை கடவுளுக்கு தன்னுடைய எல்லாம் அறிந்த தன்மையில் அகங்காரம் இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அகங்காரம் இல்லை அபிமானம் அப்புறம் அவருக்கு இருக்கிற நல்ல குணங்கள்லாம் எனக்கு இந்த நல்ல குணங்கள்லாம் இருக்குங்கிற அபிமானம் அவருக்கு கிடையாது அது மாதிரி அகங்காரம் கிடையாது மமக்காரம் கிடையாது இதெல்லாம் என்னுடைய படைப்பு நான் இந்த படைத்தவன் அப்படிங்கிற அகங்காரம் மமக்காரம் கடவுளுக்கு கிடையாது இது ரொம்ப முக்கியம் கடைசியில் சந்தேகம் தெளிதல் படலத்திலெலாம் இது வரப்போகுது திரும்பவும் இது பற்றிய கருத்துக்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் ஈஸ்வரனுடைய தன்மைகளை பற்றியெல்லாம் சிஷ்யம் கேட்பான் அப்போ பார்த்தா அது நல்லா தெரியும் அது அதை அப்புறம் என்ன அதெல்லாம் பார்த்து சொல்லணும் இதெல்லாம் நிறைய இருக்குது பதினாறாவது ஐம்பதாவது பாட்டிலேருந்து பார்த்தாலே தெரியும் ஐம்பத்தி அஞ்சாவது பாட்டிலருந்து பார்த்தா நிறைய இருக்கும் நிறைய இருக்குது ஆனால் இது இப்போ என்ன சொல்கிறேன் கடவுளுக்கு அகங்காரம் கிடையாது ஞானிக்கும் கடவுளுக்கும் அகங்காரம் இல்லைங்கிற விஷயத்தை நிறைய சொல்லுவார் கடவுளுக்கும் அகங்காரம் இல்லை ஞானிக்கும் அகங்காரம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த நிறைய சொல்லியிருக்கார் அப்போ இவர் இப்போ இப்போ யாருன்னா நிமித்த காரணனாம் ஈசன் இவர் தான் நிமித்த காரணனாகிய ஈஸ்வரனாக இருக்கிறார் அறிவு காரணமாகிய ஈஸ்வரனாக இவர் இருக்கிறார் அவ்வளோதான் ஆகா இதை பற்றி இன்னும் விவரமாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இந்த அளவில் இந்த ஸ்லோகத்தை இந்த பாடலை பூர்த்தி பண்ணுறேன் இக்குணங்களிலே விண் போன்றிருக்கும் சிற்றாஜை தோன்றும் முக்குணங்களினும் தூய்தாய் முய்தாம் முதற்குணம் மாஜையாகும் அக்குணப் பிரம்மச் சாஜை அந்தரியாமி மாஜை எக் குணங்களும் பற்றாதோன் நிமித்த காரணனாம் ஈசன் அடுத்த பாடல் ஈசனுக்கு இது சுழுத்தீ இதுவே காரணீரம் கோஷமானந்தமாகும் குணம் வித்தை தேசரும் அவித்தை தோரும் சிட்சாயை ஜீவகோடி நாசமாம் உயிர்க்க நாமமும் பிராஜனாமே ஈசனுக்கு இது சுழுத்தி ஈஸ்வரனுக்கு இந்த மாயையே சுத்தி ஈஸ்வரனுக்கு இந்த மாயை தான் இப்போ புரிஞ்சுக்கணும் சுத்த சைதன்யம் ப்ளஸ் மாயா பிளஸ் மாயா பிரதிபிம்ப சைதன்யம் ஈஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரன் போது புரிஞ்சுக்கணும் மாயையில் தான் இவருக்கு எல்லாம் தெரிஞ்ச தன்மை போனது அது இது எல்லாம் இருக்குது அபிமானமும் கிடையாது அதில் ஈஸ்வ பிரம்மன் மாயா ப்ளஸ் பிரதிபிம்ப விண் போன்ற இருக்கும் சிர்ச்சாயை தோன்றும் ஞாபகம் வச்சுக்கணும் அதுவே சுழுத்தி எது இந்த ஈஸ்வரனுக்கு நிமித்த காரணனாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு சுத்த பிரம்மன் நிர்வீகாரம் அதுக்கே அது ஒன்றும் கிடையாது அகங்காரம் இல்லைங்கிறது கூட கிடையாது அகங்காரம் இருக்குது இல்லைங்கிற டாப்பிக்கே அவர்கிட்ட கிடையாது எதில் சுத்த பிரம்மனிடத்தில் அதனால் இது உபதேசத்துக்காக நம்ம புரிகிறதுக்காக பேசுகிறோம் சிருஷ்டியை பற்றி பேசணுங்கிறதுக்காக பேசுகிறோம் ஈசனுக்கு இது சுழுத்தி சுஷுப்தி இதுவே காரணசரீரம் இதுதான் காரணசரீரம் நமக்கு லட்சியமெல்லாம் இது இல்லை இது அத்தனையும் தூக்கி போடுறது தான் இது அத்தனையும் நிஷேதம் தான் இவ்வளோ பொறுமையாக சொல்கிறோம் இது இதுவே காரணசரீரம் இதுதான் காரணசரீரம் கோஷம் ஆனந்தமாகும் இதுவே ஆனந்த கோஷமாகும் இம்மாயையே சுசுக்தி காரணீரம் ஆனந்த கோஷமாகும் இது ஒரு முடிஞ்சு போச்சு இந்த டாபிக் இப்போ ஓவர் ஈஸ்வரன் வந்துவிட்டார் இனி வந்து இதில் இந்த மூணு குணத்தில் சத்வகுணத்தில் இப்போ ஈஸ்வரன் வந்துவிட்டார் நிமித்த காரணனாகிய ஈஸ்வரன் வந்துவிட்டார் ரஜோகுணந்தான் அவித்யான்னு சொல்கிறது ரஜோ குணம் ராஜதம் அவித்ய ராஜத குணம் அவித்ய அப்போ சத்வகுணம் என்னென்னு சொல்லப்படும் மாயைன்னு சொல்லப்படும் ரஜோகுணம் என்னென்று சொல்லப்படும் அவித்யா என்று சொல்லப்படும் இந்த விவரங்களெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப நல்லா ஹோம்ஒர்க் பண்ணால் தான் புரியும்னு நான் நினைக்கிறேன் இல்லை சத்வகுணம் வந்து மாயா என்றும் ரஜோகுணம் அவித்யா என்றும் சொல்லப்படும் பொதுவாக இல்லாமல் சேர்ந்து என்னது பொதுவாக சேர்ந்து என்னென்னா அகங்காரம் இப்போ இப்போ அந்தந்த சிருஷ்டிக் புரிஞ்சுக்கணும் அவ்வக்தம் மகத்து அகங்காரம் அகங்காரத்துலேருந்து மூணு குணம் வெளியில் வந்துடுச்சு அப்போ அகங்காரந்தான் கரு அகங்காரம் அப்போ அந்த மூணு குணத்தில் என்ன பண்ணிட்டோம் முதல் குணம் மாயைன்னு சொல்கிறோம் ரெண்டாவது குணத்தை என்ன சொல்கிறோம் அவித்யான்னு சொல்கிறோம் எல்லாம் ஒன்று தான் குணம் ராஜதம் ராஜ ரஜோகுணம் வந்து இப்படி படிக்கணும் ரஜோகுணம் குணம் ராஜதம்னா என்ன ரஜோகுணமானது அவித்யா அறியாமை அக்ஞானம் அவித்யா இப்போ இதிலிருந்து புரிஞ்சுக்கணும் மாயையும் அவித்தியையும் ஒன்றுங்கிற வாதமும் இருக்குது மாய வேற அவரைங்கிற வாதமும் இருக்குது அதனால் இதெல்லாம் வந்து அவாந்தர ப வாதங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இருக்கக்கூடிய அவாந்தர பேதங்கள் அதனால் இதை வந்து பெரிய விஷயமாக எடுத்துக்க விடாது இப்போ விவேகச் சுடாமலையில் என்ன பார்த்தோம் தெரியுமா மாயும் அவித்தியும் ஒன்றாவே படித்தோம் அவித்ய வேறே மாயை வேற ஒன் வேறையாக படிக்கலை ஒன்றா தான் இந்த மாயை தான் வந்து காரணசரீரம் ஆத்மநகான்னு சொல்லி படிச்சிருக்கோம் இங்கே புரிஞ்சுக்கணும் அப்படி ஆஹா குணம் ராஜதம் அவித்யை தேசரும் அவித்தை தோறும் சிட்சாயை தி ஜீவகோடி தேசரும்னு சொன்னால் என்ன அர்த்தம் இது மலின சத்துவம் இதில் சத் ச இது சாத்விகம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை இதுலேயும் சத்துவகுணம் இருக்கு அதனாலதான் ஞானம் கிடைக்கிறது நமக்கு அதில் தேசு அரும்னா என்ன அர்த்தம் சத் சாத்விய குணம் குறைந்திருக்கின்றேன்னு அர்த்தம் தேசரும் என்றால் சாத்விய குணம் குறைந்திருக்கின்ற மலின சத்துவமான அவித்தை தோறும் சிட்சாயை ஜீவக்கோடி அதில் பிரதிபிம்பித்திருக்கிற சைதன்யம் அவித்யா பிரதிபிம்ப சைதன்யம் இருக்கே அது நிறைய ஜீவர்கள் ஜீவக்கோட்டி ஜீவக்கோட்டினா கோடின்னு கணக்கு கிடையாது ஒரு கோடி ரெண்டு கோடியெலாம் கிடையாது அசங்கியா காணி எண்ணற்றன்னு அர்த்தம் அதனால் சிட்சாயை ஜீவக்கோட்டி நாசமாம் உயிர்க்க போது அந்த உயிர்களெல்லாம் எப்படி இருக்கும்னா அந்த ஜீவாசமாக உயிர்க்க போதுன்னு சொல்கிறார் இவர் நான் அந்த அது வந்து நாசமாக உயிர்க்க போது இவர் தமிழில் வியாக்கியானம் வந்து நாசமாக நிற்கும் உயிர்களுக்கு நாசமாக உயிர உயிர்க்க போதுன்னா அது எப்படி நாசம் அங்கே வரும் இப்போ தானே உயிரே வந்துருக்கு ஆகையினால நாச அந்த அப்போ அது வந்து ஞானத்தினால அது அழியிலியா அதான் இவர் சொல்கிறார் தத்துவ ஞானத்தினால் வாச்சிய பாகம் நாசமாகான் நின்ற ஜீவராசிகளுக்கு அப்படின்னு வியாக்கியானம் வடிவேலி செட்டியாரோட வியாக்கியானம் தத்துவ ஞானத்தினால் வாட்சிய பாகம் அழியலையாம் வாச்சிய பாகம் லக்ஷ்யபாகமெல்லாம் இருக்குது நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோம் ஏற்கனவே அதில் இந்த வாட்சியார்த்தம் அழியாமல் இருக்காது அது நாசமாக நாசமாக உயிர்க்க போதுங்கிறது எப்படி படிக்கணும் நாசமாகாமல் இருக்கிற உயிர்கள்னு அர்த்தம் அந்த உயிர்கள்லாம் அப்போ வந்து யதார்த்தமாக தோன்றுகிறது பரமார்த்தமாக தோன்றுகிறது நாமமும் பிராஜனாமே அப்போ அதுக்கு பேர் என்னன்னா பிராக்யன்னு பேர் அதுக்கு பேர் பிராஜ்யஹா இப்போ என்ன பண்ணிட்டார் ஈஸ்வரனை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டார் நிமித்த காரணனா ஈஸ்வரனையும் சொல்லியாச்சு இப்போ அடுத்தபடி என்ன சொல்லியாச்சு அவித்யா பிரதிபிம்ப சைதன்யம் ஜீவஹா இவனுக்கு எந்த இடத்துல என்ன பேருன்னா பிராஜா இப்போ இதிலிருந்து என்ன விஷயம் புரிஞ்சிருக்கு ரெண்டு பாட்டில் என்ன சமஷ்டி காரண பிரதிபிம்பைதம் நிமித்த காரண ஈஸ்வரா சமிஷி சமஷ்டி காரண பிரதிபிம்பைதம் நிமித்த காரணா ஈஸ்வரஹா வியஷ்டி காரண பிரதிபிம்பைதம் ஜீவஹா சமஷ்டிகாரணீர ஈஸ்வரன் என்றும் எஷ்டிகாரண சரீர பிரதிபிம்ப சைதன்யத்துக்கு ஜீவன் என்றும் பெயர் அவ்வளோதான் நான் ஜீவன் ஆனால் இங்கே என்ன பெயர் பிராஜா அங்கே ஈஸ்வராக இங்கே பிராஜியா பிராஜ்ஞாங்கிறதுக்கு மாண்டூக்கிய உபரிஷத்தில் சொல்லப்படுற அர்த்தம் பிரகருஷேண அக்ஞ்ராஜ்யானா பிரகருஷேண ஜ்யகான்னு இருக்குது நன்றாக அறிஞ்சவனுங்கிற அர்த்தமும் இருக்குது இந்த இடத்துல பிரகருஷேண அக்ஞ நன்றாக ஒன்றுமே தெரியாமல் இருக்கோம் இல்லைய தூக்கத்தில் ஆக இந்த காரணசரீரங்கிறது பரிபூர்ண அக்ஞானம்னு அர்த்தம் அஜானம் இருக்குங்கிறதும் தெரியாமல் இருக்கோமே தூக்கத்தில் என்ன ஒன்றும் தெரியல ஒன்றும் தெரியலேங்கிறதும் தெரியல முழித்தபோதும் அப்படி இருக்கிறது உண்டு அப்பவும் அது காரணசரீர அவஸ்தை தான் அதனால் நாமமும் பிராஜனாமே பேர் வச்சுட்டாரு பாருங்கள் எல்லாம் அழகாக கொண்டு டெவலப் பண்ணியாச்சு இதை வச்சு சார்ட்டு போட்டால் பெரிய இதே வந்துடும் எல்லாம் போட்டிருக்காங்க அவங்கள ஆஹ சிச்சாயி ஜீவகோடி நாசமாக உயிர்க்கப்போகுது நாசமாக உயிர்க்கப்போகுது அதாவது இந்த தமிழில் இப்போ மொழிபெயர்த்துக்கு தப்பு இது இந்த தமிழில் இந்த ப்ரிண்டிங்கில் வந்து என்ன பண்ணணும் தெரியுமா இந்த இது பிரிண்டிங் இந்த இம் இருக்கோ அதை அடிச்சிடும் நாசமாக உயிர்க்க சந்தி பிரிக்கிற ப்ராபலத்தில் வந்துருக்குது நாசமாகயிருக்கப்போகுதுன்னு படிக்கணும் அதனால நாசமாம் உயிர்க்க போது அந்த இம்மு கூடாது அடுத்தது அழுக்கொடு பற்றும் ஜீவர்க்கு அதுவே ஆனந்த கோஷம் சுழுத்தி காரண சரீரம் சொன்னதும் மட்டும் மோகம் முழு குண திரண்டால் வந்த மூல ஆரோப்பம் சொன்னோம் வழுத்து சூக் ஆரோபியும் நீ மொழிய கேளாய் இப்ப என்ன சொல்றார் இத்தனை நேரம் சொன்னது காரண ஆரோப்பம் இப்ப சூஷ்ம ஆரோபத்துக்கு வரப்போறேங்கிறார் இந்த கர் ஆரோபம் இருக்கே கற்பனை அது வந்து காரண நிலையில இப்ப கற்பனை பண்ணப்பட்டிருக்கு அப்போ சமஷ்டி காரண சரீரம் எஷ்டி காரணம் ஈஸ்வரன் பிராக்யன் சொல்லியாச்சு நல்ல டெவலப்மெண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் ஈஸ்வரன் பிராக்யன் சொல்லியாச்சு இப்ப அடுத்தது என்ன சொல்ல போறாருன்னா சூக்ம ஆரோபத்தை சொல்ல போறேன் சூக்ம ஆரோபம் சூக்ம ஆரோபம் எப்படிதான் கடைசியில் போட்டு வழுத்து சூக்ஷ்ம ஆரோப வழியும் நீ மொழிய கேளாய் முதல்ல படிப்போம் அழுக்கொடு பற்றும் ஜீவர்க்கு அதுவே ஆனந்த கோஷம் அழுக்கொடு பற்றும் அழுக்கொடுன்னா என்ன தமசு இருக்குது தாமசிக்க பிரதானம்னு அர்த்தம் தமப்பிரதான இராஜசமது தமப்பிரதான இராஜசமது முதல்ல சுத்த சத்வ பிரதானனாக இருக்கார் ஈஸ்வரன் இது வந்து ரஜோகுண அம்சமாக இருந்தாலும் அழுக்கொடு பற்றும் அழுக்கொடு பற்றும்னு சொன்னால் மலினசத்துவமான அவித்தியையும் அதன் காரியமான கிஞ்சிக்யத்வாதி ஈன குணங்களையும் யான் எனதென்று விஸ்வசிக்கும் ஜீவர்களுக்கு பொன்னம்பல சுவாமிகளுடைய வியாக்கியானம் இப்போ அங்கே என்ன பார்த்தோம் பகவானுக்கு அங்கே அகங்காரம் இல்லைன்னு பார்த்தோம் இதற்கு இதுக்கு முன்னாடி படுத்ததில் பார்த்தோம் இல்லையா அதனால் எக்குணங்களும் பற்றாதோன் அதை இதையும் ஒப்பிட்டு பார்க்கணும் எக்குணம் எக்குணங்களும் மாயை எக்குணங்களும் பற்றாதோன் நிமித்த காரணனாம் ஈசன் இங்கே இப்படி அழுக்கொடு பற்றும் அங்கே பற்றாதோன் இங்கே பற்றும் நீங்கள் சிம்பிளாக போட்டுக்கணும்னா அகங்காரம் அமகாரம் அஜானங்களை உடையவன் அகங்கா அஜானத்து உடையவன் கூட போட பண்ணான் அகங்கார மமகாரத்தை உடையவன் அழுக்கொடு பற்றும் ஜீவர்க்கு அப்போ மலின சத்துவமான அவித்யா அதன் காரணமான காரியமானது என்னது கிஞ்சிக்ஞத் எனக்கு ஒன்றுமே தெரியல கொஞ்சம்தான் தெரியும் அது மாத்திரமில்லை கெட்ட குணங்களும் நிறைய இருக்கு ஈன குணங்களையும் யான் எனது என்று விஸ்வசிக்கும் ஜீவர்களுக்கு அப்போ அதை இதை கம்பேர் பண்ணாதான் புரியும் ஆக மாயை எகுணங்களும் பற்றாதோன் இவர் எப்படிப்பட்டவர்னா அழுக்கொடு பற்றும் ஜீவர்க்கு அதுவே ஆனந்த கோஷம் அவ் அவித்தையே ஆனந்த கோஷம் நான் அஜானம் உடையன்னு சொன்னது மாற்றினுட்டேன் என்ன அக்ஞானந்தான் அகங்காரம் அமகாரத்துக்கே காரணம் ஆகையினால் அஜ்யானந்தான் இங்கே அஜ்யான பிரதிபிம்ப சைதன்யத்தை சொல்லியாச்சு இவர் இப்போ அவித்த தான் இப்போ காரண சரீரங்கிறார் அவித்தையே அதுவே ஆனந்த கோஷம் சுஷுப்தி காரணசரீரம் என்னது அவித்யா அதுவே ஆனந்த கோஷம்னா ஆனந்தமய கோஷமாம் சுழுத்தி காரணசரீரம் அவ் அவித்தையே சுஷுப்தி அவஸ்தையும் இம்மட்டும் மோகம் முழுக்குண திரண்டால் வந்த மூல ஆரோப்பம் சொன்னோம் இம்மட்டும் சொன்னது இம்மட்டும் சொன்னது சொன்னது இம்மட்டுங்கிறத மாற்றி இம்மட்டும் சொன்னது இதுவரைக்கும் சொன்னது முழு மோக முழு மோக இப்படி ரீ பண்ணி படிக்கணும் முழு மோக இரண்டு குணத்தால் மோக முழு குணத்திரண்டாலுங்கிறத எப்படி மாற்றி படிக்க வேண்டியிருக்கு பாருங்கள் முழு மோக இரண்டு குணத்தால் முழு மோகமான சுத்த சத்துவம் மலினசத்துவம் இதை திரும்ப திரும்ப நிறைய நான் இன்னும் சொல்கிறதுக்கு விரும்புகிறேன் நிறைய சொன்னா தான் இது கிளியர் ஆகும் சுத்த சத்வம் மலினசத்துவம் இப்ப முதல்ல என்ன சொன்னோம் சுத்த சத்துவங்கிறது ஒன்று சொன்னோம் இந்த ரஜோ குணம் பிரிச்சு சொன்னோம் இப்ப மாத்தி சொல்றோம் மலினசத்துவம் சுத்தசத்துவம் மலினசத்துவம் சுத்த சத்துவ பிரதா சுத்த சத்துவ பிரதிபிம்ப சைதன்யம் ஈஸ்வரன் மலினசத்துவ பிரதிபிம்ப சைதன்யம் ஜீவன் அப்ப சுத்த சத்துவ பிரதிபிம்ப ஜீவனாகிய ஈஸ்வரனுக்கு சர்வஜத்வாதி குணங்கள்ல அகங்கார மமகாரத்துவம் கிடையாது சர்வஜத்வாதி குணங்களை குணங்களில் அகங்கார மமக்கார புத்தி கிடையாது இவனுக்கு மலினசத்துவ பிரதானமாக இருக்கக்கூடிய ஜீவங்கிட்ட அகங்கார மமக்காரங்கிற தோஷம் இருக்கிறது இதை புரிஞ்சுக்கணும் ஆக முழு முழு மோக இரண்டு குணத்தால் அது மாற்றி படிக்க வேண்டியிருக்கு எப்படி புரியவே புரியாது சுத்த சத்வம் மரினசத்துவம் என்னும் இப்போ இந்த இரண்டு குணம்ங்கிறது என்னது சுத்தசத்துவம் மரணசத்துவம் வந்த மூல ஆரோப்பம் சொன்னோம் என்னும் மாயை அவித்தைகளால் உண்டான இவருடைய விளக்கத்தை பாருங்கள் பதவுரை முழுமோக இரண்டு குணத்தால் வந்த முழு மோகமான சுத்தசத்துவம் மரிணசத்துவம் முழு மோகம்னா என்ன நல்லா மயக்கமடைக்க வச்சிருக்கு நமக்கு வந்து விசாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி இருக்கிறதே ஒன்று தெரியாமல் இருந்திருப்போம் ஐயோ யோ இத்த நாளாக இப்படி இருந்திருக்கோமே அப்படிங்கிறது இப்போ புரியும் அது முழு மோகம்ங்கிறது இப்போ புரியும் புரியணும் இல்லை முழு மோகமான முழு மோகம்ன என்ன மோகத்திலேயே முழு மோகம் என்ன சொன்னாலும் புரியாது கீதையில் சொன்ன மாதிரி நெருப்பை புகை மூடியிருப்பது போலும் கண்ணாடியை அழுக்கு மூடியிருப்பது போலும் கருவை கருப்பை மூடியிருப்பது போலும் ஆசை அறிவை மூடியிருக்கிறது அப்படின்னு சொன்ன மாதிரி இது முழு மோகம் பரிபூர்ணமாக மோகம்னு அர்த்தம் உபதேசம் பண்ணாலும் புரியாதுன்னு அர்த்தம் அப்போ முழு மோகமான சுத்தசத்துவம் மலினசத்துவம் என்னும் மாயை அவித்தைகளால் உண்டான எத்தனை பேர் சொல்கிற பாருங்கள் சுத்தசத்துவம் மலினசத்துவம் என்னும் மாயை அவித்தைகளால் உண்டான மூல ஆரோபம் சொன்னோம் காரண அத்தியாசத்தை இதுக்கு பேர் காரண அசம் காரணியசத்தை கூறினோம் வழுத்து சூக்மாரோபழியும் இனி வழுத்து வழுத்து நனர்த்தம் இனி கூறத்தக்கதான சூக்மிரப்ச அசக்கிரமத்தையும் காரணப்பபஞ்ச அசி சூக்மிரபேச வழுத்து சூக்ம ஆரோப்ப வழியும் நன்றாக புரிந்து கொள்ளப்பட வேண்டியன்னு அர்த்தம் வழுத்துன்னா நம்ம அப்படி அர்த்தம் என்ன வழுத்துன்னா நன்கு புரிந்து கொள்ளப்பட வேண்டிய சூக்ஷ்ம ஆரோப்ப வழியும் சூக்ஷ்மமான அத்தியாசத்தையும் நீ மொழிய கேளாய் அப்போ காரண அத்தியாச சமாப்தா சூக்ஷ்ம அத்தியாச ஆரப்பியத்தே அதை நான் சொல்லுகிறேன் கேளாய் மொழிய நீ கேளாய் ஆக இன்னம இன்னைக்கு பார்த்ததுன்னு மூணு நாலு பாட்டில் என்னெல்லாம் சொல்லிருக்குங்கிறது நல்லா இது பண்ணிட்டு வாங்கோம் நாளைக்கு திரும்பவும் பார்ப்போம் ஐயனே எனதுள்ளேன் என்று அனந்த ஜென்மங்கள் மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் भेद திருவடீப்போ போ ஈஷரோ குருராத் மூதவி வோமவது வப்தேயிணா மூர்த்தா ஹரி ஓ